தேவனுடைய பரிசுத்தன் நாம் திரும்ப உண்டாவதாக நான் மறுபடியும் இந்த வாரத்தின் முதலாளாய் இந்த பரிசுத்த நாளிலும் தேவனுடைய சபையாய் கிடந்து வந்து முதாண்டவராகி தேவனுக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கும் முடியாக தேவ நம்ம எல்லோருக்கும் அவருடைய நிலக்கரிமைக்காக நாம் தேவனை வாழ்த்துவமாக ஹலோயா தேவனை ஸ்தோதரிப்போமாக நான் வந்திருக்கிற காலம் ஒரு கடைசி காலம் ஒரு கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கின்றோம் மனிதர்கள் மனிதர்களாக இல்லாதபடி மிருகங்களாக வாழ்கின்ற காலமாக இருக்கின்றது இப்படிப்பட்ட காலத்திலே கத்திட பிள்ளைகள் எவ்வளவுமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை இந்த நாளிலே தியானித்து அந்த சத்தர்களுடைய கிளீக ஒன்று நம்மை மேற்கொள்ளாமல் தொடாமல் இருக்க நாம் தேவ சமூகத்தில் அப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அவருக்கு செய்வாராக வேலை சலமாயிருந்தாலும் சரி குடும்பங்களாயிருந்தாலும் சரி சமுதாயத்திலானாலும் சரி ஊரிலானாலும் சரி ஒரு மனிதனுடைய உயர்வு இன்னொரு மனிதனுக்கு எரிச்சலை உண்டாக்குகிறதை நாம் காணுகின்றோம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர்வடைந்து விட்டால் அதாவது இவன் அவனுக்கு எந்த தீமையும் செய்திருக்க மாட்டான் இவனுடைய உயர்வை அவன் வந்து இவனை பகைக்கக்கூடிய அளவுக்கு ஆகியோடவை எப்படியாவது இனி போல் ஆக வேண்டும் என்பது இன்று மனுமக்களுடைய பெரும்பிக் எங்கள் அப்படி இருக்கிற சகோதரர்களுடைய உடன் சகோதரன் வாழக்கூடாது வாழ்ந்தால் உடனே அவருக்கு இப்படிப்பட்டோம் அவருடைய வாழ்க்கையில் அதாவது எல்லாவற்றிலேயுமே தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னை பரசுப்தமாக காத்துக் கொள்கிற ஒரு தேவ மனிதர் பிரியமாய் நடந்த ஒரு மனிதர் அவர் பயத்தோடு நடக்கிற ஒருவர் என்று நாம் காணுகிறோம் ராஜபோஜனத்தினால் கூட தன்னுடைய ஆன்ம சரீரம் கரைப்பட்டு போகக்கூடாது என்று அப்படிப்பட்ட பாபக்தியை வாழ்கின்ற ஒரு தேவ மனிவனுடைய வரலாறு நாம் இன்று பார்க்கின்றோம் மயி உண்டாவதாக தானியில் தெரு ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது நாம் ஒருவா செய்யலாம் இந்த தானிய தானிய யூதாதேசத்தில் இருந்து கைதியாக சிறக்கை பிடித்துக் கொண்டு வரப்பட்ட ஒரு தேவ மனிதன் வாழ்கின்ற வியாக்கியானம் பண்ணுகின்ற வாழ்க்கை உயர்வடைந்தது அந்த ராஜா இவர நாட்டில் ராஜ்ஜியத்தில் மூன்றாவது என்று நாம் காணுகின்றோம் இது உடன் வேலை பார்க்கிறவர்களுக்கு பிடிக்காதபடி இவரை எப்படி அழைத்து போட வேண்டும் என்று தந்திரமான திட்டவகு ராஜாவிடம் சேர்ந்த காரியங்களை கொண்டு போய் அதாவது கொண்டு போகவில்லை அவர்கள் ஒன்று செய்தார்கள் ராஜாவே அதாவது ஒரு மாணவரைக்கும் அதாவது மற்றவர்கள் எதையும் கொம்பிடக்கூடாது இதைத்தான் கொம்பிட வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ராஜா மறந்துவிட்டார் சட்டத்தை அவர் ஏற்றிவிட்டார் இப்படி தானேலுக்கு வந்த ஆபத்து என்ன போக வேண்டிய சூழலை அவருக்கு ஏற்பட்டு விட்டது என்று நாம் காணுகின்றோம் தேவனுடைய பிள்ளைகளை நன்கு நாம் கவனிப்போம் சிங்கம் இறை தேடி என்ன காத்திருக்கிற சிங்கங்கள் ஒரு மாம்சளை போனால் விடுமா இந்த தானியலை தூக்கி சிங்க போட்டு விட்டார்கள் ராஜா அதிகாரிகளையில துயர சத்தத்தோடு சிங்கக்கவியிலே போய் கூப்பிட்டான் தானியலே தேவனுக்கு பிரியமான மகனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கவும் தேவனுடைய சிங்கங்களின் வாயிலிருந்து தப்பி வைக்க வல்லவரா இருந்தாரா என்று கேட்கிறார் அங்கிருந்து வருகிற சத்தத்தை தான் படிக்க போகிறோம் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய அழைப்பு அவை வாயை கட்டி போட்டா ராஜாவே நான் உயிரோடுதான் இருக்கின்றேன் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவனாகி கற்ற சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனால் என்றால் எல்லாருக்கும் எல்லாரும் விட்டு வைக்காது சிங்கம் எங்கே மாம்சம் கிடைக்கும் என்று அவரோடு பட்டினி பட்சிமா கிடக்கிறது சிங்கம் ஒரு மாம்சம் கிடைத்தால் விடுமா விடாது உள்ள தூங்கி போட்டாங்க விட்டு தானே ராஜாவுக்கு தெரியும் பிரிசப் சார் ராஜாவுக்கு தெரியும் இவர் தேவருடைய மனிதன் தேவரை இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் எவனுக்கு சிங்கம் சாப்பிடா காலையில் போய் கேட்டார் தீர சத்தத்தோடு உள்ளிருந்து வருகிற சத்தம் ராஜாவே உள்ளதான் இருக்கிறேன் நான் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களை வாயை கட்டி போட்டார் அதே நான் நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்தேன் என்று சொல்கிறேன் அவன் ஆராதிக்கிறதே அவனை காப்பாற்றவில்லையா என்று பலர் பல வகையாக இன்னி கேள்விகள் எழுப்பலாம் தேவரை ஆராதிக்கிற எல்லோருக்கும் இந்த பாதுகாப்பு இல்லை தேவரை ஆராதிக்கிற தேவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டுமா அண்டவருக்கு முன்பாக குற்றம் அற்றவர்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் நாம் என்று கவனிக்கிறோம் அதே இல்லையா நான் புதிய தேவனுடைய பிள்ளைகள் புதிய தேவனுடைய மனவாட்டி என்று வேகத்தில் அறிவிருக்கிறது அது பர்லகத்து வந்து இறங்கி வர கண்டேன் புதிய பர்லகத்தை விட்டு போலகத்திற்கு இறங்கி வர கண்டேன் அது தன் மனோரனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மனவாட்டியை போல அலங்கரித்திய கண்டேன் என்று ஆண்டு அந்த சபைக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார் அது பல இடங்களிலும் இருக்கிறது அந்த சத்தை நான் இப்படி எடுக்கவில்லை வேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துக்கும் ஒரு ஐக்கியத்துக்கும் நாம் இருக்கின்றோம் இருக்கிற நாமும் எப்படி இருக்க வேண்டுமாம் குற்றமில்லாதவர்களாய் வாழ வேண்டும் சிங்கம்போல் கட்சிக்கிற சூறாவளியை போல வேறு படைகளை பரத்திக் கொண்டு போகிற சோதனைகள் ஏற்பட்டாலும் குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக தூய்மையாய் வாழ்கின்றவர்களை ஒன்றும் செய்யாது அவர்களை அது சேதப்படுத்த முடியாது என்று தேதம் சொல்லுகின்றது அப்போஸ்லாய்ப்பில் என்ன சொல்லுகிறார் பாருங்க இவைகளெல்லாம் அறிந்த தேவனுடன் மனிதர்கள் கண்டவர்கள் என்ன பிரயாசப்படுகிறார்கள் பாருங்க என்ன என்று பாருங்க வாசிப்போம் அப்போ இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்க இதனால் நான் தேவனுக்கும் முன்பாக எப்போதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறோம் அதாவது தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு குற்றமற்ற மனச்சழ்ச்சியோடு இருக்க பிரயாசம் எடுக்கணும் இல்லாம வராது நம்முடைய ஆறாவது திருவிழ நேரத்தில் சபை ரொம்ப எல்லா வேத உசனத்திலும் ஒவ்வொரு காரியமும் இருக்கும் எந்த சபையிலும் இல்லாத புதிய வார்டு இருக்கிறது எளிமதி என்று மனிதருக்கு தேவருக்கு வந்தாக குற்றமற்ற மனச்சாட்சியோடு இருக்கிறேன் அனுமதி நான் திருவிருந்தில் பங்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பாலங்களோ போக ஒவ்வொரு காரியம் ஆறாவது நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் இருக்கிற பிரிகாரம் தான் நாம் செய்கின்றோம் அனுபடினாலே இந்த குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட ரசத்திலும் அவருடைய சரீரமாகிய அப்பத்திலும் பங்கு பெறுகிற இந்த சரீர அவர்களை தாக்குவான் என்பது பொருளாக இருக்கிறது தகுதி இல்லாமல் எடுத்தால் இப்படி ஆகும் என்று சோதி தறிந்து இந்த பந்தியிலே பங்கு பெற கடவர் அப்படி இல்லாவிட்டால் அநேகர் பயணப்பட்டு போனார்கள் அநேகர் நிச்சரந்து போனார்கள் அநேகர் இப்படி ஆகிவிட்டார் என்று சொல்லுகிறார் அல்லவா இந்த தானியாலே சிங்க கவிக்குள்ளே தூக்கி போட்ட போது சிங்காந்தி அவரை சேதப்படுத்தாததற்கு ஒரே காரணம் அவர் சொல்லுகிறார் ராஜாவே சிங்கத்தின் வாயே ஆண்டவர் கட்டி போட்டார் அது ஏன் நான் அவருக்கு முன்பாக தேவருக்கு முன்பாக குற்றமற்றவராயிருந்தப்படுகிறார் குற்றமற்ற மாம்சத்தை அந்த சிங்கம் சாப்பிட முடியாது அதை சேதப்படுத்த முடியாது அந்த உயிரை எடுக்க முடியாது என்று சொல்லுகிறத நாம் காணுகின்றோம் அருமையான தேவ பிழை சாத்தானுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன பெயர் பாருங்க சாத்தானை பற்றி சொல்லும்போது ஆண்டோட வார்த்தை எப்படி சொல்லுகிறது அருமையான தேவன் கடற்படைகளை நம்முடைய வாழ்க்கையில அதாவது நாம் குற்றமற்ற ஒரு ஜீவனம் பண்ண வேண்டும் என்று நமது ஆண்டவரங்கிய தேவன் விரும்புகின்றார் ஒன்று பேச ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வாக்கியத்தை நாம் ஒரு சாத்தான் எப்படி இருக்கிற மாங்கம் தெத்தியுள்ளாயிருந்த புத்தித்திருங்கள் தெரிந்த புத்தியா இரு ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசி எதிராளியாக பிசாசானவர் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி அழைகிறான் சாத்தானி ஒரு பெயர் என்ன சிங்கம் யாரை பிடித்து விளங்கலாம் என்று சுற்றி அழைகிறான் ஒரே தரெல்லாம் வைத்து கொள்ளதான் இருக்கிறாங்க ரட்சிக்கப்பட்ட கேவலை பிள்ளைகளை கூறமாக யார் அகப்படுவார்கள் விழிச்சிடலாம் என்று அவன் எண்ணுகின்றான் எப்படி இருக்க வேண்டுமானால் தெரிந்த புத்தி உள்ளவர்களாக விழிப்புடையவர்களாக இருக்க வேண்டும் எப்படி இருக்கிறது எப்படி இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிற ஒன்று நமக்குள்ளே இருக்கிறது சார்பிலும் பேசாது பிறருடைய சார்பிலும் பேசாது நீதி பேசும் சரியில்லை என்று சொல்லும் அருகே சிங்கம் கட்சி கரசிங்கம் பிள்ளைகளை சேலப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றார் அதாவது பிள்ளைகளை சேதப்படுத்த விரும்புகின்றோம் விளங்க பார்க்கிறார் கிறிஸ்தவத்தை அழைத்து என்று பிரயாசப்படுகிறார் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் குற்றமற்றவர்களாக இருந்தால் செய்யமோ ஒன்று செய்ய ஏதாதி என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன் என்னுடைய ஆளுக்கு அனுபவத்தில் இத்தனை ஆண்டு காலமாக எத்தனையோ கட்சி கல உயிரோடு விழுங்கிவிடும் முடியாக பிரயாசப்பட்டது உண்டு கத்தவ பட்சத்தில் இல்லாவிட்டால் அவர்கள் நம்மை அவருடைய கோபத்தில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் அப்படி எத்தனை கோபங்கள் எத்தனை கோபங்களை சந்தித்து இருக்கிறோம் சந்தித்துக் கொண்டுதான் ஒன்று செய்ய முடியாது ஒன்று செய்ய முடியாத என்ன என்றால் ஒன்று செய்ய முடியாது என்று நாம் சொல்வதற்கு மனச்சாட்சியுடையவர்களால் குற்றமற்றவர்களாக நாம் இருக்க வரைக்கும் நெருங்க முடியாது நெருங்க முடியாது அருமையான தேவிட பிள்ளைகளை அறுபடினால் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன நம்முடைய வாழ்க்கையை ஒருவரும் குற்றமற்றவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு எதிரி உண்டுகிற மனிதர்கள் எதிரி நமக்கு எதிரி ஒன்று அதாவது யாரை தோன்றுகிறானோ அவர்கள் அந்த கட்சிக்கிற செங்கலாக மாறிவிடுகிறார்கள் எங்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்தி தங்களுக்கு செல்வங்களை செல்வாக்குகளை படைத்தவர்கள் வைத்து கொண்டு உங்களை அழித்து விடுவோம் முனைஞ்சிருவோம் கிறிஸ்தவர்கள் என்றால் இந்தியாவில் என்ன ரெண்டோ ரெண்டு பிரசண்டமாக இருக்கிறதா என்று சொல்லுகிறார்கள் இவ்வளவுதான் முழுங்கி விடுவோம் என்று சொல்லுகிறார்கள் நான் இப்படி இருக்க வேண்டும் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் எவ்வளவு எதிர்த்து வந்தாலும் அவர் நம்ம மேற்கொள்ள முடியாது கோபால்ஜி என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் ஒரு பெண்டாரம் அதாவது ஒரு மேடை போட்டி நம்ம முன்னால மகாபாரத விளக்கு உரை என்று வலியுறுகிற ஆராய்ச்சி மணி நாள் மேடம் போட்டு நாற்பத்தி ஒரு நாள் மகாபாரதம் இழக்கப்படும் அந்த நாற்பத்தி ஆறு நாளுக்குள்ளாக இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த அலி அலியா கூட்டம் இந்த கட்டிடத்தை தரமட்டமாக ஆக்கிவிட்டு போகாவிட்டால் நாங்கள் பெயர் இப்படி அல்ல என்றுதான் ஒரு மேடரை ஏறும்போது கூறிய சபதம் மகிமையா நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம் நாம் இருக்கிறதோ நாலஞ்சு பேர் தான் அங்க இருந்தோம் இருக்கிறோம் அவனோ தமிழ் கூட்டம் ஊரெல்லாம் திரட்டி அங்க மீட்டிங் நடத்துக நான் ஜபம் பண்ணினோம் பல்லோத்தின் தேவனை வாழ்க்கை கூப்பிட்டோம் நம்முடைய ஆன்மாவை சுமையாக வைத்துக் கொள்ள மக்களுக்கு வாலிபர்கள் வந்து கூறிவிட்டார்கள் ஜபம் பண்ணினோம் இல்லையிலா இல்ல இல்லையா ஸ்ரீலங்கா பயணத்துக்காக விசா விஷயமாக மட்ராஸ் போய்விட்டோம் இந்த மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போது இங்கே ஒரு நாள் சண்டை ஆறாம் நடக்கும் உள்ளே புகுந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி கொஞ்சம் பேரை திரட்டி கொஞ்ச பேரை தோண்டிவிட்டு உள்ளே போய் இந்த ட்ரம் நிறுத்துங்கள் லைட் ஆஃப் பண்ணுங்கள் கலெக்டா பண்ணுங்கள் என்று பண்ணினார்கள் ஆனால் நம்முடையவர்கள் எப்படி இருந்தார்கள் ஐயா சத்தம் போடவில்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் எப்படி மாறிவிட்டார்கள் ஆயிரம் பத்தாயிரமாக மாறிவிட்டார்கள் அப்படி இழங்கி நின்ற உடனே ஓடிவிட்டார்கள் அது பல பிரச்சனைகள் அதில் நடந்தது முடிந்தது என்ன நாற்பத்தோராவது நாளையில நடந்தது என்ன அவனுடைய பிரம்மச்சாரி தத்துவம் அவனை விட்டு போய்விட்டது அவர் ஒரு மரத்தடியில புதுப்பானையில சோர் பங்கி சாப்பிட்டு அவர் அந்த பிரம்மச்சாரி தத்துவத்தில் இருந்தவர் இறந்துவிட்டு ஒரு வீட்டில் அவர் தங்கியிருந்தால் அந்த வீட்டில் ஒரு பிள்ளையே அவர் கூட்டிக் கொண்டு போய்விட்டார் வள்ளியூர் நடந்த சம்பவம் அருமையான தேவருடைய பிள்ளைகளை யோசுவாவும் காலேற்பும் என்ன சொன்னார்கள் யோசுவன் காலேப்பு என்ன சொன்னார்கள் காணாமல் சுற்றி பார்த்துவிட்டு வந்த பத்து கோத்தரத்தாரும் அவர்கள் பெரிய ஒரு அச்சஸ் மாறி இருக்கிறார்கள் நான் போனால் நம்ம உயிரோடு விழுந்து போக முடியாது ஏன் மக்களை அச்சுறுத்தினார்கள் இந்த யோசுவாவும் காலேப்பும் தேவ தரிசனமுடையவர்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் உருவத்தில் பெருசாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களில் நாம் ஈஸியாக மேற்கொள்ள முடியும் என்று சொன்னார்கள் ஆம் தேவடி பிள்ளைகளை நாளில நாம் என்ன சொல்ல வேண்டும் நாம் கத்தடி பிள்ளைகளாயிருக்க வேண்டும் இசரோலர்களாயிருந்தால் போதாது சுத்த எழுதிய இஸ்ரோனராயிருக்க வேண்டும் அவர்களுக்கு தான் தேவன் நல்லவர்களாக இருக்கிறார் என்று வேண்டும் சொல்லுகிறது எல்லா இஸ்ரோவிலர்களுக்கும் அல்ல எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அல்ல என்ன நான் காணும் இங்கே இருக்கிற கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற பெரும்பின் வேலை பாருங்கள் ஒரு நெருக்கடி காலம் வந்துவிட்டால் எல்லாருமே ஐயா நான் இல்லை நான் கிறிஸ்தவன் அல்ல என்று எழுதி கொடுக்க ரெடியாக இருக்கிறார் என்று நமக்கு தெரியும் ஆண்டோட சுத்தம் ஒரு தேவனு தமக்கண்டி ஒரு உத்தமமான குற்றமற்ற ஒரு ஒரு குறிப்பை ஒரு கூட்டத்தை எழுப்பதுதான் ஆண்டோட சுத்தமாக இருக்கிறது அதற்கு நான் சபையிடுந்திருக்கிறேன் ஆனால் நான் இந்த தாரியில் என்ன சொல்லுகின்றார் அதே ராஜாவே நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்தபடியினால் சிங்க என்னை சேதப்படுத்தவில்லை அப்போ கிறிஸ்தவ போல் நான் மனிதனுக்கும் தேவனுக்கும் முன்பாக குற்றமற்றவனாக குற்றமற்ற மனச்சாட்சோடுகளுக்கு பிரயாசப்படுகிறேன் அவர் சொல்கிறார் நாமும் பிரயாசப்பட வேண்டும் என்னுடைய பிரயாசத்தினுடைய பலன் அதுதான் வேற என்ன பிரயாசப்பட்டாலும் அது இங்கே நின்றுவிடும் ஹலோ நின்றுவிடாருமே நான் வருகிறது இல்லை என்பதை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரூமில் இருந்தால் இரவு பகலும் வீடு கிட்ட சத்தம்தார் எங்க போதும் சென்றீங்க அடிக்கிற வேலை அந்த வேலை இந்த வேலை கல்லுடைக்கிற வேலை அதனால டிராக்டர் சத்தம் எல்லாமே கேட்டுக்கொண்டே இருக்கிறது மனிதன் இந்த நிலையை அடையாவிட்டார் சத்துரை அத்தனை பேரையும் பாதாளத்துக்கு கொண்டு போய்விடுவான் அதற்குரிய கால அளவுக்குள் நாம் வந்திருக்கின்றோம் ஆனால் அருமையான தேவடைய பிள்ளைகளை சத்துரை கட்சைக்கரை சிங்கத்தை போல எவரை விளங்கலாமோ என்று வகை தேடி அவன் சுற்றி திணிக்கிற காலளவுக்குள் எப்படி இருக்க வேண்டுமான் தெளிப்பிய இரண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை நான் வாசிக்கின்ற போது ஆசையை பாருங்கள் விருப்பத்தை பாருங்கள் அவர் எப்படி சொல்லுங்கள் நான் வீணாக ஒருவரும் வீணாக பிரகாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிருசுவ நாளிலே எனக்கும் ஒன்றாயிரம் ஜீவ வசனத்தை பிடித்துக் உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் உலகத்திலே சுடர்களை பற்றிய சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களோ குற்றமற்றவர்களோ அபடத்தவர்களோடு மாசத்த பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றும் முன்மொறுப்பில்லாமலும் தற்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் மழிமை உண்டாவதாக சுடர்களை பிரகாச நீங்கள் நான் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாய் போய்விடாத முடி எங்கள் ஊழிய நஷ்டமடைந்து போகாதபடி உங்களுக்காக அல்லும் பதில நான் ஜபம் பண்ணி உங்களுக்கு நான் போராடி போராடி உங்களுக்கு ஆலோசனை தந்து இவ்வளவு நான் செய்ததும் வீணாய் போகாத முடி அதாவது இந்த உலகத்தில் வாழ்கின்ற அதாவது கோணலும் மார்பாடுமான சங்க நிறுவனத்தில் நீ எப்படி இருக்க குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் தூய்மையாக்கப்பட்டவர்களாய் இருக்கேன் நான் விரும்புகின்றேன் அதே அவருடைய விருப்பம் என்ன அவருடைய விருப்பமும் தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாக குற்றமில்லாத மனச்சாற்றோடு வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்ந்தாரா வாழ்ந்தார் கடைசியில் என்ன சொல்லுகிறார் அதாவது நான் கிறிஸ்துடைய அச்சு அடையாளத்தை தரித்திருக்கிறேன் என்னை பாருங்கள் கிறிஸ்துவீர்கள் என்ற ஒரு குற்றமற்றவராக அவர் வாழ்ந்து காண்பித்தார் என்று நாம் காணுகிறோம் அப்போ விருப்பம் என்ன அதாவது குற்றம் இல்லை இந்த உலகத்தில் கோடலும் ஆர்ப்பாடுமாய் வாழுகின்ற மக்கள் மத்தியில் நீங்கள் நாங்கள் தான் தேர்விடப்படையே நாங்கள் தான் பகதத்துக்கு போகிறோம் சபதாம் புதிய சிலம் தான் பகதத்துக்கு போகும் என்று சொல்லுகிறதை விட நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் குற்றம் இல்லாதவர்களாக மாசற்றவர்களாக அவர்களிடத்தில் நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று அப்போ சிலர் சொல்லுகின்றார் வீடு சந்திக்க வரும்போது ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு குடும்பத்துட நிலைமை என்ன சுற்றுப்புறத்தில் அவர்கள் எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள முடியும் வரும்போதே சொல்லுவாரு இந்த குடும்பத்தை இந்த குடும்பம் போறாங்கல்லாம் கோயில் அந்த பாசவங்க தான் அப்படி அவ்வளவு பய்தியா நினைப்பாங்க ஐயா வாங்க சோத்திரம் எங்க வீட்டுல ஒரு ஜோம் பண்ணிட்டு போங்க எனக்கு இந்த பிள்ளை சொந்த கூட்டிட்டு வரட்டா என்று கேட்பாங்க சில இடங்களுக்கு போகும்போது இந்த வர இந்த வர்றாங்கல்ல இவங்க கிட்ட தான் இங்க போறாங்க இவங்க இந்த குடும்பத்தார் அங்கதான் போறாங்க என்று சொல்லுவாங்க எதுக்கு அப்படி இருக்கவங்க சாட்சி அங்க அப்படினால அப்படி குழாயடியில சேர்ந்த பெருவட சண்டை எல்லா அடங்கிலும் சண்டை எங்க போனாலும் சண்டை இப்படி இருப்பார்கள் குடும்பத்தில் போடுற சத்தம் வெளியே கேட்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கொண்டே இருக்கும் வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் வருகிற அழிஞடி சண்டைகள் வெளியே பக்கத்து வீட்டாரர்கள் கேட்டுக் கோயிலுக்கு போறதுலையும் குறவு இல்லை வீட்டுல குடும்பச்சம் பண்ணதிலும் குறவு ஒரு மாற்றம் இல்லையே என்று சொல்லுவார் அப்படி இல்லாதபடி அப்போ சொல்ல என்ன சொல்கிறார் நாங்கள் பிரயாசப்பட்டது வீணாக போய்விடாதபடி கோணும்பான சந்ததி விபத்திலே எப்படி வாழ வேண்டும் குற்றம் மற்றவர்களாக வாழ வேண்டும் குற்றம் இல்லாதவர்களாக வாழ வேண்டும் எங்கே பார்ப்பார்கள் நம்மில்தான் கடவுளை மக்கள் பார்க்க வேண்டும் கடவுள் என்று மனிதர்கள் நம்மைத்து நம்மை பார்த்துதான் அறிந்து கொள்வார்கள் அருமையான தேவனுடன் பிள்ளைகளே குற்றமற்ற குற்றமில்லாதவர்களாக கோணலும் ஆர்ப்புமான சந்ததிபத்தில் குற்றம் இல்லாதவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னார் கொலோசியர் முதலாதிகாரம் இருபத்தி ஓராவது வாக்கியத்தை நாம் ஒருவர் முதல அதிகாரம் இருபத்தி வாக்கியம் முன்னே அந்நியாயும் துர்கிரிகளினால் மனதின் சத்துருக்களாக இருந்த உங்களையும் முன்னே அந்நியர்களாயும் மனதிலே துர்கிரிகளான சத்துருக்களாயிருந்த உங்களையும் பரிசுத்தராக குற்றமற்றவர்களாக குற்றமற்றவர்களாக இருந்தால் அறுபடியால குற்றமற்றவர்களும் தண்டிக்கப்படாதவர்களும் தமக்கு முன் நிற்கும்படியாக அவருடைய மாம்சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே அவருடைய மாம்சரீரத்தில் அடைந்த பாடுகளினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் இப்பொழுது உங்களை ஒப்புரவாக்கினார் எங்க தேவெல்லாம் உங்களை ஒப்புரவாக்கினார் அப்படின்னா அதாவது அப்போசருடைய விருப்பம் எல்லாம் என்ன அதாவது உங்களை கிறிஸ்துவுக்கு முன்னாலே நிறுத்த வேண்டும் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகிறவர்களாக கிறிஸ்துக்கும் உங்களுக்கு இருக்கிற தகமைகள் மாறி கிறிஸ்துவோடு நீங்கள் ஒப்புரவாக வேண்டும் என்பதே அப்போசலருடைய விருப்பம் என்னை நாம் காணுகின்றோம் அறிவியான தேவருடைய பிள்ளைகளை எங்க நாளில நாம் என்ன காணுகின்றோம் என்றால் நம்மளே குற்றமற்ற ஜீவியம் காணப்பட வேண்டும் கோணமார்பாடுமான சந்ததியை பற்றியில நாம் குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும் முன்னாலே நாம் மனதில் அதாவது சத்துருக்களாக தேவருக்கு முன்பாக காணப்பட்டோம் இப்பொழுது அப்படி இல்லாதபடி நாம் தேவருக்கு முன்பாக தேவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக தேவரோடு அந்த பயணிகள் தியாகத்தின் மூலமாக நாம் தேவனோடு ஒப்புறம் ஆனோம் என்று எழுதுகிறார் இந்த பிரயாசப்படுகிறேன் என்று அவர் சொல்ல வேண்டார் அருமையான நாம் தேவனோடு எப்போதும் ஒப்புரவாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆலயத்தில் பாட்டு படிக்கும் போது நம்முடைய ஆவியில எப்படி இருக்கிறோம் அனலாக இருக்கு அப்படி உள்ளதை நான் பார்க்கிறோம் பாடல் பாடும்போது சபை உற்றி கவனிக்கும் போது சிலர் சப்பாத்தி மாவு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க படவி தடை விடுறாங்க சிலருக்கு கையில நெருப்பு பற்றி எரிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க தீப்பொறி பிறக்கிற மாதிரி இப்படியெல்லாம் இருக்கிறது அல்லவா இது தேவனுக்கு அவனுக்கு உள்ள அந்த உப்புரவாகுதல் அந்த ஐக்கியம் தான் அப்படி செய்கின்றது முன்னாலே நான் மனதிலே சத்துருக்களா இருந்தோம் இப்போது அப்படி இல்லை நான் பாட அந்த தேவ சிநேகம் தேவனுடைய அன்பினுடைய உள்ளங்களை நிரப்புகிறது அல்லவா அது அந்த தேவனோட உப்புரவாகுதல் குத்தம் இல்லாத அது இருக்கும் என்று கற்றலை வேதம் சொல்லுகின்றது அறுபடி நாள் தேவையான பிள்ளைகளே நம்முடைய கத்தராயிருசு நமக்கு மாதிரியாக இருக்கின்றார் அவரை இந்த பூமியிலே வாழ்கின்ற போது குற்றப்படுத்துவதற்கு எத்தனையோ முயற்சிகளை பண்ணினார்கள் எத்தனையோ பயிற்சாட்சிகளை கொண்டு வந்தார்கள் அவரை குற்றப்படுத்த முடியவில்லை என்று நாம் காணுகின்றோம் அவரை ஒரு குற்றமற்றவர் என்று தெரிந்த போதிலும் அவரோடு உடன் இருந்த ஒருவன் அவரை காட்டிக் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பமும் ஏற்பட்டது என்று நாம் காணுகிறோம் சந்தர்ப்பம் ஏற்பட்ட அவரை அதாவது நினைத்தவுடன் வாயிலிருந்து புலம்புகிறான் பாருங்க மத்திய இருபத்தி ஏழு நான்கு குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றால் அவர்கள் எங்களுக்கு என்ன அது உண்பாடு என்றார்கள் தேவருக்கு மகிமை உண்டாவதாக குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தேன் குற்றம் இல்லாத ரத்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழுமையாக பர்சுத்தராக அவர் இருந்தார் அறுவடையார சத்துரை அவரே திரைய வகையில் சோதனைக்குட்படுத்த பிரயாசப்பட்டார் ஒன்றும் பிரயாசப்படுத்தோம் முயற்சி பண்ணியும் அது அவன் வெற்றி காணவில்லை தோல்வி அடைந்து போறான் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கட்டுரை பிள்ளைகிறேன் என்ன கவனிக்கிறோம் என்றால் கிருஷ்ண கிருஷ்ண பிசாசானவர் எவனை விளங்கலாமோ என்று உங்களேடு சுற்றி அடைகிற நம்மில் இருக்க வேண்டிய காரியம் இருந்தால் குற்றம் ஒரு வாழ்க்கை நம்மிலே இருக்க வேண்டும் என்று அண்டவராகிய தேவன் விரும்புகிறார் என்று உங்கள் மத்தியிலே அறிவித்துக் கொள்கிறேன் Alô menina தேவருக்கு பயனுள்ளதாக அதாவது தேவனுடைய மனிதர்கள் தேவருடைய பிள்ளைகளை பற்றி அவள் கொண்டிருக்கிற ஆசை என்ன என்றால் நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் கத்தலுக்கு முன்பாக இருக்க வேண்டும் அவள் கத்தலோடு உடன்பாடு ஒப்பவாகி கத்தனோட சினேகமாக அவள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது தேவ மனிதனுடைய விருப்பம் தேவ சுத்தமும் அதுவாக இருக்கிறது என்று நாம் காண வேண்டும் அறுபடியால் அருமையான பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில அதாவது குற்றம் ஒரு ஜீவி நாம் எப்போதும் பெற்றோர்களாக இருக்க வேண்டும் உலகத்தில் வாழ்கின்றபடியே சில சில மீறுதல்கள் ஏற்பட்டுவிட முடியும் சில காரிகள் குற்றவாளிகளாக சில வழி ஆகிவிட முடியும் அறியாமலே சில காரியங்கள் நடந்துவிட முடியும் அது உடனே சரிபொள்ள வேண்டும் உடனே சரி பண்ண வேண்டியது உடனே சரி பண்ணாவிட்டால் நாம் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக இருப்போம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற தண்டனைக்கும் சோதனைக்கும் பிரச்சனைக்கும் சாத்தால் ஏற்படுகிற போராட்டத்திற்கும் தேவன் காரணராக இருக்க மாட்டார் என்று நாம் காணுகின்றோம் என்னால் செயலியாவில் அடிக்கடி வசன்தான் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் வாசிக்கின்ற போது அங்கே எழுதிக்கோ நாம் காணுகிறோம் ஒரு மனிதன் குற்றம் செய்து விட்டால் உடனே சாத்தான் அவனை தொட்டு விடுவான் அவரிடத்தில் அருகாமையில வந்து விடுவான் அவருக்கு தீமை செய்து விடுவான் என்று அங்கே எழுதிக்க நாம் காணுகிறோம் அழுக்கு வஸ்திரம் தலைத்தவனாய் தூதலுக்கு முன்பாக நின்றிருந்தான் அவர் தனக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இதன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்தளை களைந்து கொடுங்கள் என்றார் பின்பு அவனை நோக்கி பார் நான் அக்கிரமத்தை ஒன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வசதி தரிப்பித்தேன் என்றார் படிக்கும்போது அவர் பிரதான ஆசிரியனாக காண்பித்தார் தேவனுக்கு முன்பாக நின்றான் அவர் கர்த்தளை தூதலுக்கு முன்பாக நின்றான் சாத்தானவருக்கு பிரேத செய்வதது பக்கத்திலே நின்றார் மகிமை உண்டாவதாக ஒரு மனித வாழ்க்கையில் குற்றம் உண்டாகிவிட்டால் அவனுக்கு தீமை செய்ய சத்து பக்கத்தில் வருான் சொல்லாமல்லை முடியாது அருமையான கோட்டைக்குள்ள நம்ம வர முடியாது குற்றப்பட்டவர்களா இருக்கிறபடி நான் குற்றம் செய்தால் அவர் கடவுளப்படியா இருந்தாலும் சரி பரிசுத்தாய் பெற்றிருந்தாலும் சரி சத்துரவரை தொடுவதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது என்று நாம் காதுகிறோம் இதுவரைக்கும் அந்த நியாய் தீர்ப்பின் காலம் வரைக்கும் இருக்கிறது அதற்கு பிறகு அவன் அவரோடு பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்படுகிறார்கள் அதுவரைக்கும் அவர் விடத்தில் அதிகாரம் இருக்கிறோம் என்று நாம் காண வேண்டும் அனைவரால் என்று நம்ம கொடுக்கிற எச்சரிப்பு என்ன என்றால் நாம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய ரட்சிப்பின் வசரம் கரைப்படாதபடி நம்ம எப்பொழுதும் குற்றம் இல்லாத மனச்சாட்சியோடு காணப்பட வேண்டும் என்று அவருடைய திருவார்கள் சொல்கிற முடியல நான் சோதரிக்கிறேன் சொன்னால் இதோ உலகத்தின் அதிபதி வருகிறார் அவருக்கு வருகிறான்னால் சோதிக்கத்தான் வருகிறான் என்னிடத்தில் வர முடியாது எட்டாவது காலம் நாற்பத்தி ஆறாவது வைக்கத்தில் யூதர்களை பார்த்து கெட்டம் சொல்லுகின்றான் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களை யாரோ சொல்லக்கூடும் ஜீவனை விட்டது ரத்தத்தை சிந்தியது பாவம் இல்லாத ஒரு பர்சுத்த ஜாதியை உருவாக்கத்தான் அப்படி ஒரு சேனை ஆயுத்தப்படுத்தத்தான் போர் முடிவதற்கு ஒரு சேனை மில் ஆயுத்தமாக்கத்தான் அந்த லத்தத்தினுடைய நோக்கத்தை யார் சரியாக அவர் அந்த சேத்துக்கு ஆக என்ற நோக்கத்தோடு காணப்படுவார்கள் அப்ப சொல்ல நான் மனிதனுக்கும் தேவனுக்கும் முன்பாக குற்றமற்றவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன்லவா ஹலோ நாமும் பிரயாசப்பட வேண்டுமே ஒருவர் சொன்னார் புதிய உபதேசம் சரியில்லை பாவ அறிக்கை சரியில்லை ஏன் சரியில்லை என்றால் எனக்கு விடுதலை இல்லை நான் அறிக்கை செய்து அறிக்கை எனக்கு பாவத்தில் விடுதலை இல்லை அறிக்கை செய்தால் விடுதலை கிடைக்க அறிக்கை செய்வது மட்டும் விடுதலை கிடைக்காது என்ன செய்ய வேண்டுமா அறிக்கை செய்துவிட விட்டுவிட விட்டுவிட பிரியம் போகாது சத்தியம் தவறவே செய்யாது சத்தியம் சத்தியமாக இருக்கின்றது அரைமணி நாள் ஆண்டவராக எட்டு நாற்பத்தி ஆறு என்னிடம் பாவம் உண்டும் உங்களை யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை என்னிடத்தில் பாவம் என்று உங்களுக்கு சொல்லக்கூடாது என்றும் சொல்ல முடியாது இன்றும் சொல்லவில்லை கடவுள் தான் என்றுதான் சொல்லுகிறபோ அவர் கடவுள் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது அதாவது அவரை காட்டிக் கொடுத்த யோராசும் சொல்லிவிட்டான் குற்றமற்ற மாசற்ற ரத்தத்தை குற்றமில்லாத ரத்தத்தை காட்டிக் கொடுத்து விட்டேனே என்று கதறினான் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கட்டுரை பிள்ளைகளை வந்திருக்கிற நமக்கு என்று தருகிற ஆலோசனை என்ன என்றால் தானியில் சொன்னார் அது ராஜாவே நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்தபடியால் சிங்கம் என்னை சேதப்படுத்த முடியவில்லை பேரும் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்கிறது நான் பார்க்கிறோம் இரண்டாவதாக தானியல் ஆறாவது காலம் இருபத்தி இரண்டாவது வாக்கியத்தினுடைய பின்பகுதியை வாசெய்யலாம் தொடர்ந்து வந்த சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டு ராஜாவாக முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ன்பாகவும் செய்யவில்லை தேவனுக்கு முன்பாக நான் குற்றமெற்றவனாக குற்றம் இல்லாதவனால் காணப்பட்டேன் ஒன்று இரண்டாவது உமக்கு முன்பாக நான் நீதி கேட செய்யவில்லை என்னுடைய டியூட்டியில நான் கரெக்டா இருந்தேன் ராஜ்யத்தில் மூன்றாவது மினிஸ்டராக மந்திரியாக வைத்திருந்தேன் நான் என்னுடைய வேலைகளை லஞ்சம் வாங்கவில்லை கள்ள கையெழுத்து போடவில்லை வேலைக்கு நான் புந்தி போகவில்லை ஆதரவாக போட அல்லது கொண்டு ஏற்பாடு நான் பண்ணவில்லை என்று நான் செய்யவில்லை நீதிகளான காரியம் எதுவும் செய்யவில்லை ஆனால் ஆசங்களை சேதப்படுத்தவில்லை ஏவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக நடக்கிற அபோர் பக்கம் இரண்டாவதாக தன்னுடைய ஜீவித்தினுடைய குடும்பத்திலே வாழ்க்கையிலே எல்லா நீதி உள்ள வாழ்க்கையை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டு ஒரு விரும்புகின்றார் ஹாலேலு என்ன சொன்னார்கள் இப்படி எல்லா நீதியையும் நமக்கு ஏற்றதா இருக்கிறது அவர் நீதிபர நீதியை நடப்பித்து காண்பித்த தேவன் என்ன நாம் காணுகின்றோம் அறுபடி நாளே நீதியுள்ளவர் நீதியை நடப்பிட்டார் ஞானஸ்தான ஒரு நீதி நீதியை நிறைவேற்றுவது என்ன நாம் காணுகின்றோம் அறுபடி நான் அருமையானவர்கள் அதாவது இந்த தானியால் சொல்கிறேன் இரண்டாவது பாய்ந்து என்ன என்றார் அதாவது நான் தேவருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனிதனுக்கு முன்பாக எனக்கு நியமிக்கப்பட்ட கடமைகளை நான் சரியாக இருந்தேன் என்று சொல்லுகிறார் என்று பாருங்க எத்தனை மெடிசன் படிக்கிற மெடிக்கல் காலேஜில் படிக்கிற எத்தனை பேர் பணங்களை கொடுத்து பாஸ் பண்ணிக் கொண்டிருக்கிறார் அதனால் உயிரை அவர்கள் கொலை செய்கிறார் இருப்பாருங்க எவெல்லாம் என்று பார்க்கிறோம் அல்லவா ஆனால் இங்க தாலியர் வந்து தன்னுடைய டியூட்டில தன்னுடைய எல்லா காரியங்களிலையும் சரியாக இருந்தார் ஒரு மனிதனாக நீதி செய்கிறவராக இருந்தார் என்று நாம் காணுகின்றோம் நீதிமன்ற பாதுகாப்பார் என்று கற்றுளை வார்த்தை சொல்லுகிறது ஆதி ஆகும் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது நாம் வாசுகின்ற போது இங்கே ஆபரக தன்னுடைய வீட்டிற்கு வந்த இடத்தில் தன்னுடைய வீட்டிற்கு வந்து மூன்று தூதரில ஒருவர் கத்திராகின்ற அழிக்க போகிறேன் எட்டிவிட்டது அது சோழகுமராவை பார்க்க போகிறேன் என்று சொல்ல இங்கே ஆதரகாம் அந்த தேவனிடத்தில் இப்படி கேட்கிறார் பாருங்க அப்போது ஆதரகா சதவாய் சேர்ந்து பொன்பார்க்கணோடு நீதிமானமும் அழைப்பீரோ தேவரத்தில் என்ன கேட்கிறார் நீதிமன்றம் அளிப்பீரோ அழிக்கும் போகிறேன் என்று சொல்லுகின்ற அங்கே லோத்து என்று சொல்லப்படுகிற ஒரு நீதிமன்றம் குடும்பம் அங்கு இருக்கின்றது அதை சேர்த்து அழித்து என்று கேட்டார் கேட்டார் கேட்ட போது துன்மார்களோட நீதிமன்றம் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார் நீதி கற்றல் அளிக்க மாட்டார் எவ்வளவு பெரிய சோதனைகள் ஏற்பட்டாலும் சரி ஒரு இடத்துல ஒரு ஆலயம் இருந்தது ஊழியக்காரர்களும் உதவிக்காச ஊழியக்காரிகளும் இருந்தார்கள் கடற்கரையில் ஒரு கமோசனுக்காக எல்லா ஊழியக்காரர்களும் போய்விட்டார்கள் இந்த ஊழியக்காரிகள் இவர்கள் மரண வர சொல்லிட்டு அவர்கள் போய்விட்டார்கள் இவர்களுக்கு ராத்திரியை இருக்க முடியாமல் ராத்திரி இருக்கிறதுக்கு மனம் இல்லாமல் இவரோ ராத்திரியை கிளம்பி போய்விட்டார்கள் அன்று ராத்திரி உடல் காலத்தில் சுனாமி வந்து அந்த இடமே இல்லாமல் இல்லாட்டி வாரிக்கொண்டு போய்விட்டது அந்த ஏரியாவோட மக்கள் எல்லாம் அழிந்து போனார்கள் எல்லாமே அழிந்து போனது இவர்கள் என்ன செய்யவில்லை அழியவில்லை சுமார்கரோட நீதிமான தேவர் மாறிக்கொள்கிறது இல்லை ஒன்று வெளியேற்றுவார் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கற்றுக் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் குற்றம் செய்பவர்களையும் குற்றம் இல்லாதவர்கள் என்று தீர்ப்பு செய்யக்கூடாது அவர்களுக்கு நாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது அவர்களுக்கு நாம் சல்க செய்யக்கூடாது என்று வேதமும் சொல்லுகின்றது அப்படி செய்தால் அது அநீதி என்று சொல்லப்படும் என்று நாம் காணுகின்றோம் ஆனால் இந்த தானிய அதாவது ஒரு நீதிமானாக அவர் என் உமக்கு முன்பாக அதாவது நான் எப்பொழுது நீ என்கிட்ட கட்டளையை நான் நிறைவேற்றுகிறவனாக இருந்து நான் அதில் நீதிகளான முரண்பாடான எந்த ஒரு காரியமும் நான் செய்யவில்லை என்று அவர் சொல்லுகிறார் அவர்கள் தேர்தல் நிலத்தில கேட்ட கல்வி நீதிமன்ற சும்மா இருக்க நீதிமானே அறிக்கொள்வோ அந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறீர்களே அருமையாரு தேவிட பிள்ளைகளே இங்கே சுனாமி வரப்போகிறது என்று கேள்விப்பட்டு நமக்கு தெரிஞ்சவரெல்லாம் போன் பண்ணினார்கள் கன்னியாகுமரியில சுனாமி வரப்போகிறதாமே இவத்திர கிலோமீட்டர் சுத்தளவு அழிந்து போகும் என்று நான் அவர்களுக்கு சொன்ன ஒரே பதிலதுதான் பட்டணத்துல பத்து நீதிமன்றங்கள் இருந்தாலும் இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த பட்டணத்தில் எத்தனை நீதிமன்றிகள் இருக்கிறார்கள் எப்படி வாடிக்கொள்வார் என்று நான் சொன்னேன் நமக்கு ஒரு தைரியம் என்ன என்றால் பஞ்சமோ பசியோ கொள்ளையோயோ மற்றும் எந்த சூழலைகள் ஏற்பட்டாலும் சரி நமக்கு ஒரு சேதமும் வராது ஹலையலோயா ஒரு சேதமும் வராது கத்தரை காப்பாரு நீதிமனு கருத்தர் காக்க வல்லவராயிருக்கிறார் வாயை கட்டி போட்டதுடைய காரணம் என்ன சிங்கம் என்ன அதாவது சாப்பிடாமல் என நான் உனக்கு முன்பாக நீதி ஏழு ஒன்றும் செய்யவில்லை ஆர்கனைஜர் இருக்கும்போது அந்த பையனுடைய அக்கா எனக்கு ஒரு போன் பண்ணிச்சு ஐயா இங்க சுனாமி என்று கேள்விப்பட்டோமே அங்க தம்பி எல்லாம் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டாங்க அப்படி கேட்டாங்க அப்ப தம்பி எங்களோடு தானே இருக்கிறார் நீங்க எப்படின்னு கேள்வி கேட்காம தம்பி மட்டும் பிழைச்சானா தம்பி சுனாமி சுனாமி இருக்கிறா இல்லையா என்று கேட்கிறீர்களா சுனாமி ஒன்றும் செய்யாது தம்பி எங்களோடு இருக்கிறார் தம்பிக்கு ஒன்று வராது இங்கதான் இருக்கிறான் இவரோடு என்று நான் பதில் சொன்னேன் அருமையான தேவனுடைய பிள்ளையுடு அதே நான் உமக்கு முன்பாகவும் நீதிடுவோம் ஏழாம் அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது கற்ற நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உண்மை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டே நோவாவின் காலத்துல அதாவது ஒரு பெரிய அறிவு ஏற்பட்ட தேசத்திற்கு ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டது அதாவது ஜனங்களுடைய பாவமான எட்டிட்டு அது கற்று சொல்லிவிட்டார் ஒரு பேழையை உண்டாக்கி உன்னை அவருடைய குடும்பத்தை நான் காப்பாற்ற நீதிமன்ற குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு பேழையை உண்டு பண்ணி உலகத்துள்ள எல்லா ஜீவராசிரிகளும் அழிக்கப்பட போகிறது என்று சொன்னார் அப்படின்னு அவர் பேரை உண்டாக்கியார் சந்ததிகளும் உன்னுடைய குடும்பங்களும் இந்த பேழைக்குளை பிரதீங்க மற்றெல்லாம் அழிந்து போயிடும் நீதி கத்தர் வா அல்ல அருமையான தேவையே உங்களுடைய ஊரில் ஒருவர் மாத்திரம் இருக்கின்றீர்களா வீட்டில் நீங்கள் ஒருவர் அவருடைய குடும்பம் அங்கே நீதி வாழ்க்கை செய்கிறீர்களா பயப்பட வேண்டாம் பிராஞ்சு வந்து ஈரோடு உக்கார் இருக்கிறது அங்கே ஒரு குடும்பம் கத்தராய் கொண்டு சபைக்கு அங்கே மற்ற இந்துக்களுடைய பங்ஷன்ல அவர்கள் வரி கேட்டார்கள் அந்த குடும்பத்தினத்துல வரி கேட்ட போது வரி தரமாட்டோம் நாங்கள் இன்னொரு இடத்திற்கு காணிகள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் மையான இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொல்வதற்கு இந்த தாய் பிள்ளையெல்லாம் எடுத்துக்கூட அடித்து விட்டார்கள் அடித்தவுடனே அடித்துவிட்டு அவர்கள் நம்முடைய ஊழியக்காரர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி வைத்தார்கள் போலீஸில் இருக்கட்டும் என்று பண்ணி வைத்துவிட்டு தேவம் ஆராதனை முடித்து விட்டு ஈவினிங் எங்க சென்றாரு சென்ற போது அங்க ஒரு அம்மா இன்ஸ்பெக்டர் ஆகிற லேடி இருந்திருக்கிறாரு அவர்கள் கேட்டிருக்கிறாரு லாயர் இப்பதான் வந்துட்டு போறாரு நீங்க லாயர் ஏற்பாடு பண்ணி நீங்க கேட்டா இல்லையே நாங்க லாயர் ஒண்ணு பிடிக்கல இப்பதானே வர்றோம் நாங்க மீட்டிங் முடிச்சுட்டு சண்டே சர்வீஸ் முடித்து விட்டு இப்பதான நாங்க யாருமே பார்க்கவில்லை இல்லை இப்படி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட ஒரு ஆள் வந்து சொல்லிவிட்டு போகிறது அதாவது இப்படி வருகிறவர்கள் இப்படி நீதி உள்ளவர்கள் அதாவது தனங்கள் அவர்களுக்கு நீதி செய்ய வேண்டும் நல்ல தீர்ப்பு சொல்ல வேண்டும் அவர்களை அவர்களை தண்டித்தவர்களை அவர்களுக்கு தீமை செய்தவர்களை நீங்கள் தண்டித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு ஆள் போகிறாரு என்று சொன்னார் விளங்கிக் கொண்டது மருத்துவர் வெளிய போகிறார் என்று சொல்லி அந்த சம்பந்தப்பட்டவர்கள கூப்பிட்டு எல்லாம் கையெழுத்து வாங்கி இந்த குடும்பத்திற்கு உங்கள் மூலமாகவோ வேறு யார் மூலமாக தீமை இருந்தாலும் நீங்கள் பொறுப்பு என்று சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு அவர்களும் அனுப்பிவிட்டார்கள் தேவருடைய வாழ்க்கை செய்வோம் நீதியுள்ள வாழ்க்கை செய்வோம் அதாவது ஒரு மனித நீதிமானிருந்தால் ஒரு குடும்பம் அதாவது நீதிமன்ற குடும்பமாயிருந்தால் அவர்களை ஒன்றும் சேதப்படுத்தாது இந்த கட்சிக்கிற சிங்கமாக பிசாசு மனிதர்களுக்குள்ளே புகுந்து என்னென்ன தீமைகள் செய்தாலும் அவர்களை என்று வேதம் சொல்லது பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் அதாவது கேரளாவிலே சமூகம் என்கிற இடத்துல எங்களை தூக்கிக் கொண்டு போவதற்காக ரவுடிகள் அதாவது குண்டல்கள் எங்களுடைய பேக்கை மறித்துக் கொண்டு ஊழியத்துக்கு போன இடத்துல எங்களை தூக்கிக் கொண்டு போவதற்காக பிடித்தார்கள் தூக்க முடிந்ததா தூக்க முடிந்ததா சிறவேலை பாரமுள்ள சொல்லிருக்கிறார் அடிக்கடி சொல்லுகிற காரியம் நாம் இரத்த சாட்சியாய் மறிக்க தேவ் நியமித்திருந்தால் ரத்த சாட்சியாய் மறிப்போம் இரத்த சாட்சியாய் மறிக்க தேவ நம்மை நியமித்திருக்காவிட்டால் ஒருவரும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது இந்த தலையில் உள்ள ஒரு ரோமத்தையா செய்ய முடியாது என்று நாம் மறிந்திருக்கிறோம் நாம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நீதி உள்ளவர்கள் நான் இருக்க வேண்டும் விரும்புகின்ற தவறக்கூடாது சாயால் அவர் நாள் எலக்ட்ரிக் ட்ரெயினில் நாங்கள் பிரயாணம் செய்தோம் ஐந்து மணிக்கு மேல சில பெரிய பெரிய ஆட்கள் ஆபீஸ் வந்து அந்த பகத்திரங்களை எதிர்கட்சில் உட்கார்ந்தார்கள் அவர்கள் கதை பேச ஆரம்பித்தார்கள் அன்று அவர்கள் அவருடைய டியூட்டியில் அவர்களை எடுத்த தலைமைகள் என்ன சொன்னார்கள் போனேன் பத்து மணிக்கு போறதுக்கு பதினோரு மணிக்கு தான் போனேன் கழுத்து போட்டேன் கொஞ்ச நேரம் வெளியில் போய் டீ குடிக்க போனேன் கொஞ்ச நேரம் கதை பேசினேன் பன்னெண்டாயிட்டு சாப்பிட்டேன் கொஞ்சமாக உட்கார்ந்து விட்டு வந்து விட்டேன் என்று ஒருவர் மாத்தி மாத்தி தமிழர் திறமைகளை பேசினார் அருமையான தேவிட பிள்ளைகளை தீமை எப்படிப்பட்டவர்களை மேற்கொண்டு விடும் என்று சொல்கிறது நான் துன்மார்க்க அதிபதியுடைய கையில வேலை பார்த்தாலும் அவர்கள் மத்தியில நாம் ஜீவித்தாலும் காணப்பட்டாலும் நீதி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஓவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கணும் அவருக்கு எவ்வளவு பெரிய சிறையிருப்பு வந்திருந்தது அதன் மத்தியிலேயே அவரை எவ்வளவு நெருக்கடி பண்ணினார்கள் ஆண்டு சொல்கிறார் அந்த ஓவியம் கடைசி நாற்பத்தெண்டு அதிகாரத்தில் சொல்லும் போது என்னுடைய சிறையில் நிலத்தில் சொல்லுகிறார்களோ இப்போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை கதையில நிதானமாய் பேசவில்லை என்னோட மனைவி வந்து அவருடைய விசுவாசத்தை மீழ்த்தவும் தேவனை பிரிக்கவும் பிரயாசப்பட்ட போதும் மனித சீப்போ பைத்தியகாரின்னு சொல்லவில்லை பைத்தியகாரி பேசுகிற மாதிரி பேசுகிறாய் பைத்தியகாரி மாதிரி பேசுகிறோம் பைத்தியகாரி இல்ல நல்ல சுசமற்றி உள்ளமாள் அதாவது பைத்தியகாரி பேசுகிற மாதிரி பேசுகிறாய் தொழிலால் கூட பாவம் செய்யவில்லை அருமையான தேவெடு பிள்ளைகளை சத்துரவரை எவ்வளவு படைத்தான் பாருங்க எத்தனை படைத்தான் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவர் பண்புடியும் தேவனால் உயர்த்தப்பட்டார் அருமையான தேவடி பிள்ளைகளை இந்த தானியருடைய உயர்வுக்கு காரணமே இந்த சோதனை தான் இந்த சோதனையர் வென்ற பிறகு அங்க என்ன நடந்தது தானியலின் தேவனே தேவர் இந்த தேவரை யார் யார் வழிபடவில்லையோ கும்பிடவில்லையோ அவருடைய வீடுகள் எல்லாம் எருக்கலமாக்கப்படும் சட்ட நம்முடைய தேசத்திலும் இன்றை இருக்கிற சூழலை கண்டு நாம் கலங்க வேண்டாம் நாம் செய்ய காரியம் என்று நாம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாகவும் இந்த உலகத்துட சட்டத்திட்ட உலக வயதில் மத்தியிலே நீதி உள்ளவர்களாகவும் காணப்பட வேண்டும் என்றுபோது சந்தர்ப்பம் கிடைத்த என்று சொல்லி யார் மதில தேர்தல்கள் செயல்விடக் கூடாது என்று சொல்லுகிறது நம்முடைய கடமைகளில சரியாயிருப்போம் எவ்வளவு பெரிய சிங்கங்கள் எண்ணாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது துறசாமி அப்புறத்தில் நாங்கள் ஆலயம் கட்டிக் கொண்டிருக்கும் போது அப்புறம் கல்மணெல்லாம் சுமந்து இந்த ஆரம்ப கோயில்கள் கட்டது கெட்டது இப்படி அந்த வேலை கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு அந்த கிராமத்தில் ஒரு வீட்டுல ஒரு அம்மா அடுப்பு பத்திரத்தை விட்டு வெடி போய்விட்டார்கள் தீப்பிடித்து ஓர வீடு எரிந்து அந்த வீடு எரிந்து காற்றடித்து நெருப்பு அள்ளி எள்ளி போட்டு எந்தெந்த வீட்டுல போட்டு அந்த வீடெல்லாம் எரி ஊரே தீபிடித்து எறிகிற மாறி தெரிஞ்சது சத்தமிட்டு அங்க பயக்க தீயணைப்பு படை சொல்லணும் என்றாலும் ரொம்ப தூரம் அதுக்குள்ள இருந்து புரிந்துவிடும் பண்ணாகவே அப்புறம் அடைந்தது அதை பார்த்தால் எல்லாமே போல வீடுதான் நம்ம மக்கள் இருந்த வீடு எரியாமலே இருந்தது அது எங்களுக்கு பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது காற்று அடித்து இங்கிருந்தாலும் அங்க போடுறது அங்கிருந்தாலும் அங்க போடுறது இப்படியே விட்டு விட்டு விட்டு விட்டு விட்டு பல விடாத அழிப்போட்டு இப்படி வீடுகள் எல்லாம் நாங்கள் உணர்ந்தோம் என்றால் ராஜாவே யாதவர்கள் செய்யாதவர்கள் நெருப்பு எங்களை விட்டு எரிக்கவில்லை நாங்கள் விட்டு செய்யவில்லை லாயரை போல அல்ல தோதர்களை அப்படி அனுப்பி எங்களுக்காக பேசியிருக்கிறீர்கள் எங்களுக்கு ஒரு தண்டனையும் இல்லை எதிராளிகள் தண்டிக்கப்பட்டார்கள் காரணம் என்ன இதனுடைய காரணம் என்ன நீதியுள்ள ஒரு வாழ்க்கை செய்யற ஒரு கூட்டத்தை கத்து எதிர்பார்க்கின்ற வாழ்க்கை செய்யற ஒரு கூட்டத்தை உருவாக்கத்தான் நாம் இங்கே பிரயாசப்படுகிறோம் அதுக்கு தான் நம்ம இப்படிப்பட்ட சத்தியங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது சில சிலர் என்ன ஏ அங்கே இங்கே எல்லாம் ஒழுங்குல்தான ஆராதனை அழைக்குது எங்கேயோ போக வேண்டியது நம்ம மக்கள் எண்ண மாட்டார்கள் யாரோ ஒரு சிலர் இருக்கலாம் நம்ம மக்கள் அப்படி என்ன மாட்டார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான தேவன பிள்ளைகளை தேவ சமூகத்தில் சொல்லுகிற காரியம் என்ன என்றால் கிறிஸ்தன் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்தும் சாத்தாருடைய வல்லமே கட்டவும் அவர்களுடைய கடைசி காலத்தில் போர் புரிவதற்கும் ஒரு கூட்டம் உண்டென்றால் புதிய சேர்வதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றது தேவருக்கு மயிமை உண்டாவதாக பிள்ளைகளே நாம் குற்றம் பெற்றவர்களாக இருப்போம் தேவனுக்கு முன்பாக தேவ சோபத்தில் சொல்கிறது இருக்கட்டும் வாழ்க்கை இருக்கட்டும் ஜீவியும் இருக்கட்டும் ஒருபோது நாம் குற்றம் வாழ்க்கையை நாம் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஒரு பையன் வெளியே போய் இன்னொரு ஒரு பையனை அடித்து விட்டு ஓடி வந்து நாங்க அப்பா கொஞ்சம் அந்த ஏரியாவில் புரியார் அப்பாவுடைய தைரியத்தில் அடித்து விட்டு வீட்டுக்கு ஓடி வந்து விட்டான் அங்கிருந்து பெற்றோர்கள் அவன் பின்னாலே வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்தது கம்ப்ளைண்ட் பண்ணினார்கள் தகவனார் இடத்துல உங்களுடைய பையன் என்னுடைய பையனே காரணம் இல்லாமல் அடித்து விட்டு வந்து விட்டாலும் நீங்கள் கவனியங்களை வீட்டுக்குள்ள ஒழித்திருக்கிறான் தகவப்பனார் உள்ளே போனான் அவனை பிடித்தான் பிடித்து கரகரை எடுத்து வந்து அந்த பெற்றோர்கள் கையில கொடுத்து விட்டான் என்ன செய்யணுமோ அவனை செய்து கொள்ள உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்குறேன் என்று சொன்னார் அவர் இதை பார்த்துவிட்டு ஐயா நாங்கள் மன்னிக்கிறோம் நீங்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருப்பீர்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை விட்டுவிட்டு விட்டுவிட்டு போய்விட்டார்கள் அவன் அன்று முதற்கொண்டு தீமை செய்யாதவனாக வளர்க்கப்பட்டான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் தன்னுடைய பிள்ளை என்று பார்க்கவில்லை தன்னுடைய பிள்ளை என்று பார்க்கவில்லை இன்று சிலர் அப்படிதான் நம்முடையவர்களுக்கு இருக்கிறார்கள் பிள்ளைகள் செய்த குற்றத்தை பேரண்ட்ஸ் சொன்னால் அதை ஒத்துக்கொள்கிறது இல்லை அதற்காக சிலர் குற்றத்தை சொல்லவே மாட்டார்கள் என்றால் அவர்கள் நம்முடைய எதிர்ப்பார்கள் பிள்ளைக்காக நம்மிடத்தில் கோபப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லாமலும் இருக்கிறார்கள் அப்படி நாம் இருக்கக்கூடாது நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன நம்முடைய பிள்ளையா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் நமக்கு அருமையானவராக சரி குற்றம் செய்தால் தண்டிக்க வேண்டும் குற்றம் செய்தால் சொல்லும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதமாக அது இருக்கும் எங்கே உங்களிலே சில அதாவது அறிக்கை செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய காரியங்கள் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியும் மிகப்பெரிய காரியங்கள் செய்த குற்றமும் இங்கு இருக்கிறது அது என்பது அவர்கள் தேடி வருவார்கள் என்று நான் இருக்கிறேன் மயுந்தேன் செய்யக்கூடாது நமக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலும் தவறு நடந்தால் அதை ரெண்டு அடி அடிங்கப்படுது என்று கூட நாம் சொல்லலாம் அந்த குற்றம் அவன் நீங்கிவிடும் ஒரு நீதி உள்ள வாழ்க்கையை நாம் பெற்றுக் கொள்வோம் இல்லை அது குற்றம் என்றால் குற்றம் தான் என்று அதை ஏற்றுக்கொண்டு நான் இப்படி செய்தது தவறுதான் சாரி மன்னித்து விழுகிறேன் என்று சொன்னதுல ஒரு தப்பும் இல்லை என்பது நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் அருமையான தேவையுடைய பிள்ளைகளை குற்றமற்ற மனச்சாட்சி மாத்திரமல்ல நீதியுள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் இதை நான் பிள்ளைகளுக்கு சம்பாதித்து வைப்போம் திமுக சொல்லும் இது முதலாவது எங்களுடைய பாட்டி கூட இருந்தது தாய்க்குள்ள உனக்கு வந்திருக்கிறது என்று சொன்ன பிரகாரம் நாம் பிள்ளைகளுக்கு இந்த நீதி உள்ள வாழ்க்கை இது நீதி இது அநீதி என்பதை பிள்ளைகளுக்கு நாம் சுட்டிக்காட்டி அதனை வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகின்றார் அருமையான தேவிட பிள்ளைகளே நாம் தேவ சமூகத்தில் நம்முடைய கடைசி காலம் நம்முடைய முடிவு இப்படி இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் நல்லதுதான் அது கேட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் பேளையாமை குறித்து நாம் பார்க்கும்போது பணத்துக்கு ஆசைப்பட்டு பொருளுக்கு ஆசைப்பட்டு மனிதர்களான புகழ்ச்சியை விரும்பி அவர்கள் பாலாக்க இடத்துல போனார் பாலாக்கு மன்ன இடத்தில் அங்கே சென்றபோது பாலாக்கு ரொம்ப வரவேற்பார் ரொம்ப வரவே இருத்தார் பல்விடத்தை கட்டி அவர் பலிவளத்தில் பலி செலுத்தும் போது இந்த பாலாக்கள் விருப்பத்தை அவன் நிறைவேற்ற முடியவில்லை பேசினார் பேசிக் கொண்டே இருந்தான் கடைசியில் அவன் என்ன பண்ணினான் பாருங்க ஊருக்கு வழி அழைத்துக் கொண்டு போய் ஒரு தவறான ஆலோசனை சொல்லிவிட்டு போய்விட்டான் என்று நாம் காணுகிறோம் ஆ தேவிட பிள்ளைகளை அவன் என்ன சொன்னார் என்றால் இது பரிசுத்த ஜாதி இந்த ஜாதி பரிசுத்தமா இருக்கின்ற வரைக்கும் ஒருவரும் ஒன்று செய்ய முடியாது அதாவது தீர்க்க தரிசியாக நான் சாபம் விட்டால் கூட ஜனங்களுக்கு அது என்று அவர் சொன்னார் சொல்லிவிட்டவர் சொன்னார் நீ இந்த பிரகாரம் செய்ட ஜனங்களே அந்த ஜனங்களோடு பாவம் செய்ய வை அப்படி வைத்துவிட்டால் அவர்கள் தேவனர்கிட்ட விலகிவிடுவார் நீ ஈஸியாக அந்த ஜனங்களை மேற்கொண்டு விடலாம் என்று சொன்னார் அந்த பிரகாரம் செய்து சிறுவல் தினங்கள் தோல்வி அடைந்தார்கள் சிலதால் ஜனங்கள் தேவனால் கைவிடப்பட்டார்கள் இந்த காரியத்தை கத்தர் மனதிலே வைத்திருந்தார் இந்த பிளையாளுடைய ஆசை என்ன என்றால் நான் நீதிமன்றது போல சாக வேண்டும் நீதிமான் சாகிறது போல நான் சாவேன் என்று சொல்லிக்கொண்டிருந்தான் அவருடைய சார்பு எப்படி என்பது பாருங்க என்ன ஆகும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை ஒருக்கோடு தூளை எண்ணத்தக்கவன் யார் இஸ்ரேமேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார் நீதிமான் மறிப்பது போல நான் மறிப்பேனாக என்பதாக என்றார் தேவனுக்கு யுத்தத்திலே அவர் கொலை செய்யப்பட்டார் அவருடைய பிள்ளைகளும் யுத்தத்திலே மடிந்து போனார்கள் என்று நாம் காணுகின்றோம் அங்கே பிள்ளைகளே நீதிமானுடைய மரணம் எப்படி இருக்கும் நீதிமன்ற மரணம் அவருடைய பார்வைகள் எப்படி இருக்கான் அருமேயா நமது மத்தியிலே ஒரு நீதிமான் பல்லவத்துக்கு போயிருக்கிறார் அடுமா இப்படி ஒரு ஆறாண்டு தர போனார் அவரு இப்படி ஒரு ஆறாண்டு தான் பல்லவம் சென்றார் சபையில ஆராய்ச்சி நடத்தி ஆறாயிரம் எழுப்பதில் உண்டாக்கி ஜனங்களை ஆசிரித்து வலியுறுப்பீட்டு அப்படியே போயிட்டார் நீதிமன்ற மாறணும் ஆசை இருந்தது வாழ்க்கையில நீதி இல்லை அநீதி செய்தவர்கள் அநீதி அநீதிக்குரிய தண்டனை தான் அனுபவிப்பார்கள் அதுக்குரிய இடத்துக்கு தான் அவர்கள் போய் சேர்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமான் ஒருபோதும் சேவனால் கைவிடப்பட மாட்டான் என்று சங்கீதக்காரன் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது வாக்கியத்தில் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இதமாக சொல்லுகின்றார் நான் இருந்தேன் முதிர்வைுள்ளவனும் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதை நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்துமான் கைவிடப்பட்டது அப்பத்துக்காக இருந்து தந்ததையும் நான் காணவில்லை கைவிடப்பட்டது அவள் சந்ததி வீடுகளில் போய் எனக்கு பசிக்கிறது என்று ஆதாரத்திற்காக நான் பார்க்கவில்லை என்று சொல்கின்றான் அருமையான ராஜாவே அது ஏன் என்றார் உமக்கு முன்பாக நீதி கேடு செய்யவில்லை உமக்கு முன்பாக நீதி கேடு செய்யாத அப்படின்னா நீதிமான கைவிடாத தேவை என்னை கைவிடவில்லை துன்மார்க்கிறோடி நீதிமானை வாரிக்கொள்ள மாட்டேன் என்று லோச்சோடு குடும்பத்தை காப்பாற்றிய கருத்து என்னை காப்பாற்றினார் என்னையும் காப்பாற்றினார் என்று அவர்களுடைய நீதியை குறித்து அங்கே நாம் காணுகின்றோம் ஹலேயா அவரை பார்த்தாலும் வேதம் சொல்லுகிறது அக்கினிக்குள்ளே நடக்கும் போது அஞ்ச வேண்டாம் வேகாதிருப்பு ஆறுகளை கிடக்கும் போது அவைகளில் அவைகள் மேல் புரள்வது இல்லை சிக் கலைக்குள்ளே போகும்போது அக்கினிச்சொலைக்குள்ளே போகும்போது சரச்சாலைக்குள்ளே போகும்போது அவைகளை மேற்கொள்வது இல்லை என்று தேவருடைய பெருமாக்கு சொல்லுகிறது அருமையான தேவட பிள்ளைகள் நீதிமான்களாய் வாடுவோம் நீதி நிறைய விட்டு தவறாமல் இருப்போம் நீதிமான் எங்கே சென்றாலும் கத்தர் அவன் மீது நோக்கமா இருக்கின்றான் என்பது உண்மை நாம் நீதி வாழ்வோம் நீதியுள்ளவர்களாக நாம் ஜீவிப்போம் நீதி எந்த சூழலை தலையே போல ஏற்பட்டாலும் சரி நீதி விட்டு நாம் தவறக்கூடாது அலேலுயா நான் ஒரு நாள் நாளைக்கு வருட இந்த வார கடந்த வாரத்தில் ஆரம்பத்திலேயே ஞாயிற்றுக்கிழமைக்காக நான் காத்திருக்கிறது உண்டு அப்படி காத்திருக்கும்போது எனக்கு கொடுக்க வேறு ஒரு செய்தி தரப்பட்டது அது இன்று எனக்கு அளவு இல்லை அந்த செய்தி நான் ஒரு நாள் அது ஒரு முக்கியமான செய்தியும் கூட ஆ தேவனுக்கு மயந்து விடுவதாக அருமையான தேவன பிள்ளைகளை ஒரு இடத்திற்கு செல்கிறான் என்றால் கற்று காண்டவன்மையை நோக்கமாக இருக்கிறது ஹலேயா எங்கே ஒரு ஊர்ல ஒரு அம்மா ஒரு பையனிடத்துல கொஞ்சம் பணத்தை கொடுத்து அதை கொண்டு போய் ஒரு உறவினர் ஒரு இடத்துல கொடுப்பதற்காக அனுப்பியிருக்கிறாரு அந்த அம்மா ஜெவம் அந்த அம்மா ஜெபம் பணத்தை கொடுத்த மகனை ஆசிர்வித்த மகனே ஜவுமணி சொல்லி அனுப்பினார்கள் அவன் போய் சேர்வு சேர்ந்தான் செய்தி வர வரைக்கும் அம்மா ஜெமணி கொண்டே இருந்தார் இதை பக்கத்து வீட்டில் ஒரு கேட்டுக்கொண்டே இருந்தான் ஒரு துர்மார்க் இவன் இந்த வழியாகத்தானே இந்த ஊருக்கு போகிறான்னு தெரியும் போரல் குழையின் போய் ஒரு மரத்தில் ஏறி ஒரு காட்டின் ஒரு மரத்தில் ஏறி எடுத்துக்கிட்டான் கொலைக்குள் இருந்து போலாம் இந்த பையன் அப்ப மரத்து முட்டில் மரத்துல போனவனுக்கு தேவம் பண்ணணும் போவதில்லை மரத்து முட்டில் முழங்கால் போட்டு தேவம் பண்ணி ரெண்டு வருதுவரைக்கும் என்னை காப்பாற்றினே நான் இந்த காரியத்தை உம்முடைய காரியமாக இதை கொண்டு போகிறேன் இந்த பணத்தை என்னை காப்பாற்றும் ஜமன் ஜமன் அதை மரத்தில் நடந்து கேட்டுட்டேன் கேட்ட ஜெமமணி அழுது அழுதையும் ஜெவன் கேட்டான் கத்தரனுடைய உள்ளத்துல கிரேசன் பொத்தெண்டு கிழக குதிட்டான் குதித்து களத்தை கட்டிக்கொண்டு சோதனே உணர்ந்திருக்கிற பணத்தை பறித்துக் கொள்வதற்காகத்தான் நான் வந்தேன் அதனால் நீ ஜெவமண்ணு அந்த ஜெமனோட உள்ளத்தை தொட்டது கடவுள் என்னை எச்சரித்தார் நான் போறேன்னு சொல்லியா விட்டுட்டேன் போயிட்டு இவன் போய் சேரனுடைய இடத்துல சேரன் பதினைந்து நீதிமன்ற்கள் கோபி டாலுடைய செவி அதற்கு அடைத்தா இருந்தது திறந்துதான் இருக்கிறது உலகத்திலுள்ள எல்லா காரியங்களையும் கேட்கல நீதிமான் என்ன சொல்லுங்களா கேட்க நீதி எங்க போகலாம் என்று கண்க நோக்கமா இருக்கின்றது யார் தீமை செய்ய விரும்பினாலும் கட்சர் அவர்கள் அதோடு பண்ணுகிறது இல்லை இவரை காப்பாற்றவர் வல்லோராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கின்றது சங்கல ஜவ மணினமே இவருடைய நடக்கலாம் சில சங்கல ஜவ மணினமே காரியங்கள் மாறுபாடல்லாம் இருக்கிறது என்று என்னதான் மாறுபாடல்ல தேவன் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும் தேவனுடைய மார்க்கெட்டிலும் பிள்ளைகளுக்கு அனுகுலமான சூழலை கத்தர் உருவாக்குவார் உலகத்தில் எந்த அதிகாரத்தை யார் பெற்றிருந்தாலும் சரி அவர்கள் மனிதர்கள் அவர் நாசிலே சுவாசம் உள்ளவர்கள் தான் தேவன் அல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் நான் தேவருடைய ஜனங்கள் நாம் தேவடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் அது அப்படி நான் அக்னிக்குள்ள போன பிறகுதான் அற்புதம் நடந்தது சிங்கக்கவிகள் போன பிறகுதான் அற்புதம் நடந்தது சுழற்சாலைக்குள்ள போன பிறகுதான் அற்புதம் நடந்தது அதே போல ஒரு மாறுபல் ஏற்பட்டிருக்கிறதா மாண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் நாம் நீதி ஆண்களாக காணப்படும் நம்முடைய சபையில் தான் மக்கள் பாவரிக்கை செய்து பாவரிக்க செய்து புதுசாக ஒரு வேடிக்கையாக வழங்காதமாக இருக்கிறோம் ஒவ்வாறு கூடுதல் வெள்ளிக்கிழமை பாவரிக்க செய்யறோம் சனிக்கிழமை பாவ வரைக்கும் செய்கிறோம் சமயம் கிடைக்கும்போது தனியாக பாவ இதுதான் அந்த குற்றமற்ற நீதியுள்ள வாழ்க்கை எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் குற்றமற்ற நிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்பி சுத்திகரிக்கக்கூடிய ஒரு அருமையான சத்தியம் நம்முடைய சபையில் தான் இருக்கின்றது அருமையான பிள்ளைகளை அதனால்தான் நாம் சொல்லுகிறோம் இந்த கூட்டம் தான் அந்த கடைசி காலத்தில் போர் முடிகிற அல்லது தேவநலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற குறிப்பு என்று நாம் சொல்ல தயங்காமல் இருக்கிறோம் இந்த இடத்திலும் நம்முடைய அனுபவம் அதற்கு ஒத்திருக்கிறது அறுபடிமான அருமையான தேவ பிள்ளைகளை நீதிமான் கைவிட மாட்டான் நீதிமன்றிகள் மேல் கட்டிடக்கரங்களுக்கு நோக்கமாக இருக்கிறது நீதிமன்ற சந்ததிகள் அப்பற்றி இருந்திருந்ததை கண்டது இல்லை இயக்கும் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வாக்கியத்தில் நீதிமன்றங்கள் செய்யும் வேண்டுதல் நீங்கள் சொஸ்டமுடன்பிடிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்குரிய அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் நீதிமன்றம் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பல உதவாயில் ஊக்கமான வேண்டுதல் பேரி சுச்சாரம் அடைக்கப்பட்டிருக்கின்ற சபையார் கூடி ஜபடினார்கள் ஊக்கமாக ஜபடினார்கள் ஜவுமணி கொண்டிருக்கும் போதே சிறையில் இருக்கிற பேருந்து வெளியில் வந்துவிட்டார் நீதி உள்ளது மழை பெய்யக்கூடாது என்று வானத்தை அடைத்தார் வானை பெய்யும்படியாக ஊக்கமான வேண்டல் கருத்துள்ள ஜபம் எலியா நம்மை போல் பாடுள்ள மனிதனாக இருந்து கருத்தான் ஜவுமணியில படினால் வானத்தை அடைத்தார் வானத்தை திறந்தார் என்று நாம் காணுகிறோம் அருமையான தேவிட பிள்ளைகள பார்க்கின்றோம் தானியலுடைய சாட்சி என்ன அதே நான் நான் உங்க தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாயிருந்தேன் அதேனென்றால் உமக்கு முன்பாக செய்யவில்லை சோதனைப்படுத்தவில்லை என்று சொன்னார் இதை அறிந்த ராஜா இந்த தானியலை குறித்து சாட்சி கொடுக்கிறார் பாருங்க தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை ஒருவர் அப்பொழுது ராஜா தன்னை மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கபீர் தூக்கிவிட சொன்னான் அப்படியே தானியல் கபீர் தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியான் அவன் அவன் தேவனை விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை விசுவாசித்தபடியார் அவன் தேவனை விசுவாசித்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணவில்லை நெக துத்திருக்குமா என்று பார்த்தான் ஒரு சேதம் வெளியே வரும்போதும் ஒரு வடமும் இல்லாமல் இருந்தார் காரணம் அவனுடைய தேவனை அவன் உஸ்வாசித்தபடி அப்படி ஆயிற்று என்று ராஜா சாட்சி கொடுக்கிறார் ராஜா சார் என்ன ராஜன் என்ன சாட்சி கொடுக்கிறார் என்றால் அவன் தேவன் அவரை விசுவாசத்தப்படுகிறார் அந்த தேவன் அவனை கைவிடவில்லை அவனிலே ஒரு சேதமும் இல்லை என்று சொன்னான் இன்றி நான் காணுகிறோம் விசுவாசத்தினால நீதிமான் எப்படைய பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறார் எப்பயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு விசுவாசத்தினாலே நீதிமான் தேவனைத்தார் என்று ராஜா சொல்லுகின்றார் ராஜா சொல்லுகின்றார் தானியால் அவர்களே தேவனை விசுவாசித்தபடியால் அவனுடைய ஒரு சேதமும் இல்லை அவர் சிங்கம் சேதப்படுத்தவில்லை நேபரே நிர்வாகத்தால் எழுதும் போது விசுவாசத்தினாலே நீதிமான் ான் அவசிக்கும் சொல்லாசத்தை வேக்கியப்படுத்துகிறது நாம் இங்கே காணுகின்றோம் சற்று முதலாவது என்ன பண்ணுவான்னு தெரியுமா ஒரு நோயாள்பட்டு விட்டால் ஒரு கடன்பட்டுவிட்டால் நீண்ட நாள் வேலை இல்லாமல் போய்விட்டால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் முதலாவது எங்கே தெரியுமா விசுவாசத்தில் தான் கைவிப்பான் கோட்டையை உடைத்து விட்டால் உள்ளே புகுந்து விடலாம் விசுவாசமின் கேடயத்தை பிடித்தவர்களாக விசுவாசமனின் நாளை காலால் நிறுத்தம் செய்கிற அவர்களுக்கு கேடயம் என்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும் அங்கிருந்து அம்பையும் போது இந்த கேடயத்தை பிடித்து தடுத்துக் கொள்வார்கள் தடுத்து மேல படாமல் தடுப்பார்கள் அதே ஒரு மனிதனை சிங்கம் இந்த பால சிங்கம் துஷ்ட சிங்கம் அவளை சேதப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் அது இருக்க வேண்டிய காரியம் என்ன என்ன செய்வான் என்னும் சொல்லுகின்றது தானியலுக்கு தேவன் பேரோட விசுவாசம் இருந்தபடியால் அவனை ஒன்றும் சேதப்படுத்தவில்லை என்று ராஜா சாட்சி கொடுக்கிறார் என்று நாம் காணுகின்றார் நாமத்துக்கு மையம் இங்கே அண்டவராகிய பேதவர்களிடத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க இரண்டாம் அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக அவர்கள் செய்கிற முதல் காரியம் என்ன என்றால் விசுவாச கோட்டையை உடைக்க பார்ப்பான் என்பேல் இந்த காரியம் நடக்காது இந்த காரியம் முடியாது ரொம்ப ஓவராயிட்டு காலம் பிந்திட்டு என்பே இது நடக்காது என்று அவநம்பிக்கை கொண்டு வருவதற்கு மேல் தேவமானாது இதை எதிர்பார்க்காது இதனால் பிரயோஜனம் இல்லை என்பேல அவர்களுக்கு கலவரை பற்றி என்று சத்துரு அவிசுவாசத்தை கொண்டு வருவான் நமக்காக ஒருவர் பரிந்துசர் இருக்கிறார் சொன்னார் பேரே சாத்தானே சுழகிலே புடைக்கிறது நாளில் புடைக்க உத்தரவு பெற்றிருக்கிறார் நானோ வாசனை பின்னும் கருத்து சீமோனே சீமோனே இதோ கோதுமை ால் பிடைக்கிறது ஒன்றும் செய்ய முடியாது மனிதனுக்கு எல்லாம் இருக்கலாம் சக்தி இருக்கலாம் பலர் இருக்கலாம் ஞானம் இருக்கலாம் விசுவாசத்தில் ஒழிந்து விட்டால் சத்து ஈசியாக மேற்கொண்டு ஆனால் அந்த விசுவாசம் தானிய இடத்துல இருந்தது தானிய விசுவாசம் இருந்தது இல்லையே ராஜா கண்டறிந்திருந்தான் அவன் என்ன சொல்கிறான் அவன் அவன் விசுவாசித்தேவன் அவனை காப்பாற்றினார் சேலம் இல்லாமல் காப்பாற்றினார் காரணம் அந்த தேவன் நேரம் வைத்திருந்த விசுவாசம் சிங்க கதைகள் அங்கே அவன் என்ன சென்றிருப்பான் ஐயோ ஆண்டு அவரை நம்பி நம்பி என்று புதம்பினாரா இல்லை விசுவாசத்தோடு அங்கீங்கத்திற்கு பிரியமாகத்தான் அவர் இருந்தார் என்று நாம் காணுகிறோம் எப்பரையர் பதினோராவது ஆறாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் செய்யலாம் எப்பரையோர் பதினொன்று வசனார் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா கூடாத காரியம் ஆகும் ஏனென்றால் தேவலத்தில் சேருகிறார் உண்டென்றும் சேருகிறவர் உண்டென்றும் அவர் தம்மை பேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் தம்மை நம்புகிற பலன்க விடுதலை கொடுக்க அவளை காப்பாற்று நன்மை செய்ய வல்லவர் வேண்டும் என்றுயா விஸ்வாசம் இல்லாமல் தேவருக்கு தெரியுமா இருப்பது கூடாத காரியம் அவரை நம்புகிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் அவர் விடுவிக்க காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார் என்று அவர் நம்ப வேண்டும் தானியலுக்கு ஆண்டு ஒருவர் பெயர் வைத்திருக்கிறார் பாருங்க தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது சனத்தை ஒருவர் நீ மிகவும்வன் நீ வேண்ட தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டு மிகவும்வன் சுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத இருந்தது அறுபடி நாளாக காவிரியில் இடத்துல செய்தி அனுப்பும் போது பற்றி இப்படி சொல்லுகிறார் நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறார் பிரியமானவன் இந்த விசுவாசம் இந்த தானியல் இடத்துல இருந்தது தான் தேவன் நீ மிகவும் பிரியமான புருஷன் என்று சொன்னார் அலையலோயா தம்மை தேவர்களுக்கு அவர் பலன் அளிப்பார் விசுவாசித்தாய் அந்த பலன் இதை பெற்றுக்கொண்டாய் என்ன ராஜாவும் சொல்கிறான் என்று நாம் காணுகின்றோம் அப்படி எல்லாருமையான தேவண்ட பிள்ளைகளை நம்முடைய விசுவாசத்தை நாம் பரிசோதித்து பார்ப்போம் தோல்விடைகிறோம் இவருக்காக இவ்வளவு நாள் பிரயாசப்பட்ட ஜோ பண்ணின ஒன்றுமில்லை என்று நினைக்கிறீர்களா இந்த கடனுக்காக இந்த பிரச்சனைக்காக இந்த காரியத்துக்காக இந்த நோய்க்காக விடுதலைக்காக ஒன்று இனிமேல் எடுக்கிறீர்களா நான் இதுவரைக்கும் ஜவம் பண்ண காரியங்கள் அனைத்தும் தோல்வியாகிவிட்டு எண்ணுகிறீர்களா என்ன வேண்டாம் சிங்கிக்கபிக்குள் போன பிறகும் ஜெவ பண்ணிக்கொண்டு தான் இருந்திருப்பார் அலையிலோயா வேறு நோக்கி கூப்பிட்டு கொண்டுதான் அவர் இருந்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அலையலோயா அறுபடியாலே விசுவாசம் விசுவாசம் தேவன் அவன் நம்பியிருந்த தேவன் அவன் விசுவாசித்த அந்த கனவு சேலம் இல்லாமல் அவனை காத்தார் என்று அரசன் சாட்சி கொடுக்கிறார் நமக்கு ஒரு எதிராகி இருக்கிறான் துஷ்ட சிங்கமாக பிசாஸ் இருக்கிறான் எவனை விழுங்கலாமோ எவனை கெடுக்கலாம் என்று வலவீசு சுற்றி அலைந்து கொண்டே இருக்கிறான் மாயவனை குழமாகப்படாமல் இருக்க குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் அவன் நம்மை மேற்கொள்ளாமல் நம்மை தொட நம்மை அவன் தாக்குவதற்கு வழியிலாமல் இருக்க விசுவாசிக்க வேண்டும் கடவுளை இல்லையிலையா அவன் விசுவாசித்த அவன் தேவன் அவனை காப்பாற்றினான் பிறரும் காண வேண்டும் அலையலோயா நமது மேலே நாம் மையப்படும் அவர்களுக்கு குரமாய் இந்த கிறிஸ்தவர்களுக்கு தீர்வு செய்யக்கூடாது செய்தால் நமக்கு ஆபத்து என்ற காணமடியான கிரியை கற்று நம்மளை நாம் நீதி உள்ளவர்களாக ஏற்க வேண்டும் என்று ஆண்டு அவர் சொல்கிறார் நீதி உள்ள வாழ்க்கை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது அருமையான தேவன பிள்ளைகளை நீதி நேரிய கடைபிடிக்கும் மூன்றாவதாக விசுவாசம் அவன் விசுவாசித்த தேவன் அவனை காப்பாற்றினார் என்று ராஜா கண்டு கொண்டார் அவனமாக என்னுடைய வாழ்க்கையை நாம் காத்துக் கொள்வோம் காத்துக்கொள்வோம் ஒன்று நம்மை சேதப்படுத்த கர்த்தரை விடவே மாட்டார் எத்தனையோ மாந்திரவாதிகள் நமக்கு உரமாய் போராடினது உண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை போராடினது உண்டு எல்லாம் தோல்வியடைந்து போய்விட்டார் சக்கரை புலவர் என்று சங்கரயில பிரசித்தி பெற்ற ஒரு மாந்திரவாக இருந்தார் அவருக்கு மூன்று மனைவிகள் வெளிப்படையாக தெரிந்து மூன்று மனைவி பிள்ளைகள் இருக்கிறார் அதுல மூன்றாவது மனைவியினுடைய பிள்ளை நம்முடைய ஊழியக்காரராக இருக்கிறார் அது நிமிஷமாக நாங்கள் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது எங்களை மேற்கொள்வதற்காக போனால் சாமி சாமி சாமிக்கு நம்முடைய பாத்திரத்தில் சாப்பாடு கொடுக்காங்களா இலை கொண்டு சாப்பாடு கொடுங்க அப்படி இப்படியே காலை கொண்டு எல்லாம் பண்ணுவார் ஒரு ஸ்கூலுக்கு மேனேஜரும் கூட அவர் கையெழுத்து போட தெரியாது ஆனால் அவர் மேனேஜர் ஆயிட்டு அந்த மாந்திரிகத்திலே இப்படி எல்லா மாணவர் அந்த ஏரியாவில் மக்கள் இவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது அப்படி அச்சுறுத்தி வைத்திருந்தார் அங்கே சென்று நான் கிரியர் சொன்னார் சாமி நீடைய ஆபீஸ்ல தங்கிவிடுங்க என்று சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போறேன் சொல்லிவிட்டு ஸ்கூலுக்குள்ள இருந்து எங்களுக்கு மாந்திரிகம் பண்ணினார் தெரியும் இல்லையா அவர் கத்தர் பிடித்தார் அவர் விசுவாசியாக மாற்றினார் அவருடைய ஏதாவதுமான உடைமைகளும் வைத்திருந்த மாந்திரிக எல்லாம் கொண்டு வந்து தீக்குழுத்தப்பட்டது அவருடைய ஆலயத்தில் தான் இன்று துறசாமியாபுரம் என்ற இடத்துல ஆலயம் கட்டி கற்றனாம் மகிழ்ச்சிப்படைகிறது வரலாறுகளை சொல்ல போனால் சொல்ல போனால் ஏராடும் இந்த சிங்கங்கள் ஒன்று நம்மை சேதப்படுத்தாது இந்த சிங்கங்கள் துஷ்கிங்களை நம்மை சேதப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் அனுமதி அவருடைய வாழ்க்கையை குற்றம் நாங்கள் வைத்துலாங்க போது நான் சொல்லு சேசமாறு மேலவர் மாந்திருவாரு இவர் எங்கே போயிட்டு வந்தாலும் சொல்லிவிடுவாங்க போயிட்டு வர அவ்வளவு பயப்பட்டு இருந்தா அவருக்கு நான் ஜபம் பண்ணுவோம் அவரை பாவாரி கேசை வைத்து பாவாரி கேசையை வைத்தோம் குற்றமற்ற மனச்சாட்சி உடையவராக அவரை ஆக்குவதற்கு பிரயாசப்படு போகும்போது கேட்டார் ஐயா இன்னைக்கும் சொல்லிவிடுவாரோ எங்க போயிட்டு வருகிறாய் என்று சொல்ல முடியாது அந்த அசுத்தால் கட்டப்பட்டிருக்கின்றது சொல்ல மாட்டார்கள் சென்றார் சென்றார் சென்று மூன்றாவது நாள் வந்தார் என்னை என்று கேட்டோம் எனக்கு கீழே மாந்துருவதை காணவே இல்லை எங்க போனான் என்று இல்லை மேலே இருந்தவன் என்னை கூப்பிட்டு விட்டான் நீ எனக்கு ஏதோ செய்கிறாய் எனக்கு ஏதோ தீமை செய்கிறாய் என்று சொன்னான் உண்மைதான் அருமையான உங்களே இப்படி எல்லாம் பார்க்கிறோம் எப்படினால் சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்தாமல் இருக்க மூன்று காரியங்களை மறவிக்கும் திரகத்தர் சொன்னால் தேவனுடைய மயிமை காண்பார் தேவனாய்க்கே சுவாசிப்போம் பசுமை சுவைப்புடன் வாழ்வோம் தேவனுடைய மகத்துவங்களை நாம் காண்போம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார்கள்